வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி செய்தி சேவை பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்று நாளீடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுச்சுராஜிப்பவர் அறிமளம் சேங்கி அடப்பிரியன் தமிழக செய்திகள் அரசு பேருந்துகளில் விருப்பம் பயணம் செய்யும் மாதாந்திர பஸ் பாஸ் ரூபாய் ஆயிரத்துக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டத்தில் அமையவுள்ள நியூட்ரினோ ஆய்வு திட்டம் தமிழக அரசின் பரிசீலனையில் உள்ளதாக தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மதுரை ரயில்வே கோட்டத்தில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்று கோவில்பட்டி ரயில் நிலையத்தை ஆய்வு மேற்கொண்ட பின் தென்னக ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார் வரும் கல்வியாண்டிலிருந்து அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அட்டை வழங்கப்படும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது பேருந்து கட்டண உயர்வுக்கு எதிராக மாவட்ட தலைநகரங்களில் வரும் பதிமூன்றாம் தேதி கண்டன கூட்டம் நடத்தப்படும் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் காய்கறி உற்பத்தி தற்போது நல்ல நிலையில் இருந்தும் போதிய விலை இல்லாததால் விவசாயிகள் காய்கறிகளை ரோட்டில் கொட்டி வருகின்றனர் காதலர் தின கொண்டாடத்திற்கு தடை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் தெலங்கானா மாநிலத்தில் ஐந்து துணை சிறைகளை மூட அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது அம்மாநிலத்தில் கைதிகளின் எண்ணிக்கை குறைந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் மருத்துவமனைக்கு வெளியே பாதுகாப்பில் இருந்த இரண்டு போலீசார்களை சுட்டுக் பாகிஸ்தான் தீவிரவாதியை லஷ்கர் இ தீவிரவாதிகள் விடுவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிளாஸ்டிக் ஆதார் அட்டைகள் பயன்படுத்தக்கூடாது என்று ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது தரவிறக்கம் செய்யப்படும் ஆதார் அடையாளம் அட்டைகள் மட்டுமே செல்லுபடியாகும் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் காவல் நிலையங்கள் உள்ளன என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது டெங்கு பாதிப்பு குறித்து மூன்று வாரத்தில் பதில் தர மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேற்கு ஆப்பிரிக்க கடற்கரை பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டு இந்தியர்கள் சென்ற எண்ணெய் கப்பலை கடற்கொள்ளையர் பிடித்து வைத்து இந்நிலையில் நான்கு நாட்களுக்கு பின் நேற்று விடுதலை செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கும் அக்னி ஒன்று ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்தது எதிர்க்கட்சித் தலைவர்களின் தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்படுகின்றன இது நாட்டிற்கு நல்லதல்ல என காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் ராஜ்யசபாவில் தெரிவித்தார் அயல்நாட்டு செய்திகள் மலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி மஹமூத் அப்துல் கையூம் மற்றும் அந்நாட்டின் பிரதமர் நீதியரசர் அப்துல்லா சயீத் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு ஜனாதிபதி அப்துல்லயாமின் அவசர கால நிலையை சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்று மாலத்தீவு அதிபருக்கு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது தெற்கு அமெரிக்க நாடான பெருவில் உள்ள அகாரி நகரின் தென்மேற்கு பகுதியில் நேற்றிரவு ரிக்டேர் அளவுகளில் அலகுகளாக பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் சித்திரவதை முகாம்கள் இல்லை என அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் அந்த பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட முடியாது என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது அண்டை நாடான பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் செனட் உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் இந்து பெண்ணை பாகிஸ்தான் மக்கள் கட்சியை நிறுத்தியுள்ளது போயிங் விமான நிறுவனம் தனது எஃப்ஏ பதினெட்டு ரக ஓர் விமானத்தை இந்திய கடற்படைக்கு விற்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது வணிகச் செய்திகள் சர்வதேச பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட பாதிப்பால் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு இருபத்தி ஒன்பது காசுகள் சரிந்து ரூபாய் அறுபத்தி நான்கு முப்பத்தி ஆறு காசுகளாக உள்ளது பெட்ரோல் டீசல் மீதான வாட்டு வரியை நான்கு மாநிலங்கள் மட்டுமே குறைத்துள்ளதாக தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் மாதம் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதுக்கு அளவற்ற அழைப்பு மற்றும் அறிவித்துள்ளது விளையாட்டு செய்திகள் பெண்கள் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியிடம் தென்னாப்பிரிக்கா தோல்வியை தழுவியது உலக கோப்பையை வென்ற இந்திய வீரர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகை தொடர்பாக பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அதிருப்தி அடைந்ததாக தகவல்கள் வெளியாகி குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக தொன்னூற்று மூன்று சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தென்கொரியாவின் பியாங் நகருக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர் ரியோ ஒலிம்பிக் போட்டி தொடரில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் சூதாட்டம் நடந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் மூன்றாவது ஒருநாள் போட்டி கேப்டவுனில் இன்று தொடங்குகிறது திரைச்செய்திகள் மலையாளத்தில் பிரபலமான ஜிமிகி கம்மல் பாடலுக்கு இசையமைத்தவர் ஷான் ரஹ்மான் இவர் தற்போது தமிழில் ஜெய் மாங்கல்யம் தந்துனானே என்ற படத்திற்கு இசையமைக்கிறார் அஜய் தேவ்கன் இலியான நடிப்பில் ராஜ்குமார் குப்தா இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் ரெய்ட் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது நடித்துவருவால் கங்கனா ராணாவத் நடித்து வரும் மணிகர்ணிகாவுக்கு ராஜஸ்தானில் எதிர்ப்பு கிளம்பிக்கொண்டிருக்கிறது தாரை தப்பட்டி படத்தில் டைரக்டர் பாலாவிடம் உதவி டைரக்டராக பணிபுரிந்தவர் வர்ணிக் இவர் குற்றப்பயிற்சி படத்தின் மூலம் டைரக்டராக அறிமுகமாகிறார் இத்துடன் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் நாளும் ஒரு விதை ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து ஹாரிப்பாட்ட அஞ்சல் தலை செய்திகள் திறமைக்கு ஒரு சவால் சமையல் சமையல் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செய்யமெடுக்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஓ ஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்